வணக்கம் ஜூலை இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபது நன்றினியின் பொது அறிவு குவியல் நேற்று கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று இந்து முஸ்லிம் மக்களின் தூதுவர் முகமது அலி ஜின்னா என்று கூறியவர் சரோஜினி நாயுடு அவர்கள் இரண்டு சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்பட்ட சோழ மன்னன் முதலாம் குளோத்துங்க சோழன் மூன்று பங்கிம் சந்திர சேட்டர்ஜி அவர்களின் புனை பெயர் கமலா காந்த் இனி இன்றைய பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்கான கேள்விகள் ஒன்று ஆயுர்வேதத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் இரண்டு இரத்தத்தில் குளுக்கோஸ் அதிகரிக்கும் உடலில் அது எந்த பொருளாக மாற்றி சேமித்து வைக்கப்படுகிறது மூன்று காசு நோயை உண்டாக்கும் கிருமியின் பெயர் என்ன மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே